மேல கஷ்டப்பட்ட போய் இந்த பறவைக்கு போயிருக்கான் அர்ஜுன் யாண்ட்ரா பரப்பட்டு போயிருக்கானந்த பிரபு அவன் இல்லாம இப்ப என்ன மாதிரி இருக்கேன் என்ன உயிரில்லாத மாதிரி இருக்கேன் மகாத் தேர்ஜுனன் இருந்த என் குறைகளை சொல்லுவேன் ராமன் இருந்தா பீமனோ திரௌபதியோ இப்படி கிட்ட போய் தர்மபுத்த தொந்தரவு பண்ணி பேச விட மாட்டான் அங்கேயே சரி பண்ணி சமாதானம் பண்ணிவிடுவான் எப்ப குழந்தை வருவனும் எனக்கு அதுவே கவலையா இருக்கு பீமன் வருத்தப்படுறான் திரௌபதி வருத்தப்படுறா புண்ணியபருஷன்சத்தில நலந்து சொல்லி சக்கரவர்த்தன் சக்கரவர்த்தி எப்படி கஷ்டப்பட்டிருக்கான்னு மூணு வருஷ காலம் சமையல் பண்ணி எச்சங்களை எடுத்து கொண்ணு காய்ச்சி குதிரை தேய்ச்சு திக்கா அப்படி கஷ்டப்பட்டிருக்கான் தர்மத்துக்காக அவனுக்கு பத் கூட இல்லே தேரில்லே ப்ராதா இல்லே நசியானவசத்தோயே ஆய்ந்தோயே ஆசிரிய கன சத்தியக்காக தர்மத்துக்காக அவன் புண்ணிய விழுந்தாட்டு தலைகள் அடிச்சு கையில் அடிபட்டு அஸ்தி முடிஞ்சு அப்படி பண்ணும் சிலவன் உயிரை கொண்டு போயிடும் பாட்டை காக்கவே வாண்டான் பைக்கு விடும் மண்டையில் அடிபடும் சொத்துக்களுக்கு ஹானி வரும் அப்படி எல்லாம் பண்ணும் அந்த தோஷங்கள் எல்லாம் புள்ளி ஸ்லோகனான நலனுடைய கதை கேட்டா போட்டுதான் இருந்தாலும் ரொம்ப பிரிவாள நலச்சரித்திரம்னா ஓடி ஓடி வருவா மகாபாரதம் நடக்கிற போது ரேடியோ ஸ்டேஷன்ல முதன் தான் இருந்தேன் அந்த ராஜாஜி வந்து கேட்டா நலச்சரித்திரம் கழிவு என்ன நான் கழிவு உட்கார்ந்தான்னு சொன்னீங்க அதனால அப்புறம் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேர்ல உட்கார்ந்துட்டேன் நானும் கழிவு உட்கார்ந்துட்டேன் சந்தேகம் உட்கார்ந்துருந்த வயசுல வந்து நலச்சரித்திரம் கேட்கணும்னு ஓடி வராங்க நலச்சரித்திரம் கேட்டா கண்ணாடி எடுத்து கண்ணா தொடச்சுப்பாள் அப்படி அது ஒரு சக்தி அப்படி வீக்கத்துல உள்ள அவர்கள் வைதிகால இருக்கு தபஸ் இல்லாமல் நலச்சரித்திரம் நலச்சரித்திரம் ரொம்ப புண்ணிய சரித்திரம் அது உனக்கு மேல கஷ்டப்பட்டிருக்கான் மகா புண்ணஸ்லோகன் சொன்னாள் உனக்கு என்ன புரச்சல் சீமன் பக்கத்திலே நகுலே திரௌபதி தேவதாக்கள்ன்னா சாமான்யமான சோனி சொப்பட்டான பிராத்தாவாஜி தேவசம் இதை தேவர்களுக்கு ஒப்பான பிராத்தாக்கள் அப்படி பெரிய உதவி உங்க பின்னோட கூட இருக்கிற பிராமணாலோ சதுர்முக பிரம்மாவுக்கு சமானமானவர்கள் அப்படிப்பட்ட வாழ் வருணம் முதுகு சுயத்துக்கு கூண போட்டுகின்ற கபடிகள் இல்ல ஜன்மா கடைச்சுன்னுப்பட்டுகர்மத்துக்கணும் அய்யனம்னா என்ன கடைக்கும் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படியா சாக்கிறது ஷடங்கோ வேதோ ஜேய நீ ஏன் பிராமணனா பிறந்தே அதுக்காக அத்தியனம் வேதம் நீ ஏன் ஜென்மாவை அடைஞ்சே அதுக்காக பண்ணி ஆகணும் மகான்கள் ஒரு சமஸ்காரம் ஆவது இருக்கட்டும் கூட அப்படி அந்த நாள் வழக்கம் தர்மத்தை நம்பினால் அடுத்த ஜென்மாவிலையாவது பிராமணேனா தான் காரணம் கேக்கப்படாது என்னதுக்காக வேதாத்தியம் பண்றதுன்னு கேட்டு ஒரு பொய்யா தான் கேக்குறான் தாழ்த்தரிக்கே இருக்கிற ஐயாயிரம் பேரையும் ஒரே நாள் சேர்த்துக்க முடியுமாவா இப்படிதான் நினைச்சிருக்கான் அவனவன் மனசுல வந்து ஏதோ ஜீவனத்துக்கு இது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படி ஒரு எண்ணம் வந்து நின் நாளில ஜீவனத்தை பத்தி கவலைப்படுறதே இல்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னா என்ன சொல்றாங்க நீங்க வேலையா ஆகட்டும் வேலையாச்சுன்னா அப்புறம் பர்மனென்ட் ஆகட்டும் இப்படி நாள் தள்ளியிலே போயிட்டு இருந்தா நின்னாள எல்லாம் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல பையனுக்கே கல்யாணம் ஆகிடும் இந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணா இருக்கும் கல்யாணம் ஆகிடும் அவன் கல்யாணம் பண்ணுவா நாளா ஊர்வலம் நடக்கும் பெரிய புஷ்ப பல்லாக்க வச்சு நடத்துவாள் ரெண்டும் ஒண்ணு பொண்ணு மடியில் பட்டும் தூங்கும் தெரிய கல்யாணத்தில் வந்து இங்கிலீஷ்ல சண்டை போட்டுக்கிறது மந்திர ஜப்பம் போதே ஹோமன் நடக்கிற போதே சண்டை சொல்ல சொன்னா இருக்கத்தை சொன்னும் காதிரியாவது மந்திரங்களை வாங்கி வாழ்ந்த அக்குனால ஜபிக்கிறதுக்கு எத்தனை பலம் உண்டோ அத்தனை பலம் காதால காட்டா உண்டு அதனால வேதங்களை ஜபிக்க சுபிக்காத்துறது போகிறது வருது கூட சகல யஜ்ஞங்களும் வேதத்துல சொல்லியிருக்கு எல்லா யஜ்யமும் எல்லாராலையும் பண்ண முடியுமா அந்தந்த மந்திரங்களை சொல்லிவிட்டாலே அந்த யாகம் பண்ண புண்ணியம் கிடைச்ச விடுவோம் கதும் சேஷ்டம் பவதி அக்னேதி அல்லாடி அவரே சொன்னார் அதனால சொல்றேன் நவராத்திரி ஒரு நாளைக்கு ஆயிடுச்சு போதும் போல இருக்கிற நிலையில என்ன ஔஷதத்தை உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்றேன்னு சொல்ற இல்லையே வாக்கில குடுக்கறேங்கிற அந்த மருந்து உள்ள போறதுக்குள்ள மதிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு வேதம் தென்னண்ட ஒரு வேத வித்த உக்காத்து வச்சுட்டும் மருந்த கூட இந்த இடம் சொல்லிட்டு இருந்தால் இந்த இடம் அர்த்தம் சொல்றவோ சொன்னேன் சந்தோஷப்பட்டா இப்படிப்பட்ட வேதத்தை வந்து ரசிக்கிறதுக்கு ராஜா இல்லாம போயிட்டு கண்ணால ஜனமும்னே இருக்கா இந்த வயசிலயோ வேதத்தை அடிக்கடி வேத பாராயணம் பண்ண சொல்லணும் கோயிலோ ஆத்துலயோ வேத வித்தர்களை சொல்லி நிறைய கொடுக்கணும் கணக்கே பார்க்கப்படாது பூதி பூரி தானம் பூரிதானம்னா இந்த கங்காளிகளை கொடுக்கறத பூரிதானம்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படி இல்லை வாரி வாரி கொடுக்கறதுக்கு பூரிதானம் கொடுக்கணும் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை சமம்பெறிகள் வாங்கிட்டு போனான்னு அப்படிலாம் சொல்லுவாள் அப்படிலாம் சொல்லவே கூடாது எத்தனையோ குடும்பத்துல சமங்கள் இருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் வேதவி திருக்கடத்துல கொடுக்கறதுங்கிறது அனந்தியாய கல்பத்தை அக்னிஹூத்திகள் அனந்தம் அக்னிஹூத்திகிட்ட பண்ற தானத்துக்கு தொடுவே இல்லை அந்த அந்த தானத்துக்கு பலமே சொல்ல முடியாது பீஷ்மர் எத்தனையுமே எனக்கு தெரியாது அதனாலே தன்மந்தா ரட்சிக்கும் நம்ம தேசம் நன்றாக புரிஞ்சிருந்த தேசம் வேதத்துக்கு உள்ள தனி சிறப்பு தனிச்சிறப்பு கஷ்டங்கள்லாம் தேசத்துல வராம தடுக்கிறதுக்கு வேதம்தான் தேவத்தை பிராமணாள் அவளுடைய அனுகிரகம் இருந்தால் அது க்ஷேமத்தை கொடுத்து விடும் அதை நம்பித்தான் பாண்டவாள் பெரியவாள் எல்லாம் வச்சிருந்து மகாந்தளோட கூட காட்டுல அத்தனை கஷ்டத்திலையும் சதுர்முக பிரம்மாவுக்கு சமானமான வேத கூட இருக்காளா அவள் கூட இருக்காள் வேதத்தை ஒருமனை ஜபிக்கிறாள் வேதார்த்தம் சொல்றாள் கதைகள் என்னோதும் கலட குறிச்சுனாக்கே ஒரே வேதம் வந்து பாக்குற போது சந்தோஷமா இருக்கு என்ன வேதம் எப்படி சொல்றாள் மத்தியானம் சமகன் சொன்னால் கணம் இப்போ தீற்றுவாழ் கல்லல் தீற்றுவாழ்வு சொன்னாள் கல்லல் தீற்றுவாழாவது எங்கள் பக்கத்துக்கு அடிக்கடி வருவாள் அவ கண்டம் மாதிரி கண்டமே இல்லைன்னு சொல்றது இப்படி சாதுக்குள்ள செதுத்து பார்க்க முடியான ஒரு சந்தர்ப்பம் அது பெரிய பாக்கியம் கடந்த குறிச்சியில் வந்து பார்க்கறது இந்த தாமிரபந்தி நதியும் இந்த ஆஸ்திகாவுடைய கோஷ்டியும் இவர் வந்து சொல்றபோதே சொன்னாள் சென்னையில எங்க பக்கத்தில் எங்கள் ஊர்தெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும் பார்த்தா சந்தோஷப்படுவேன் சொல்லி கூப்பிட்டா இன்னைக்கு அவளுடைய ஏற்பாடுதான் இன்னைக்கு மகாபாரத அதான் சவணம் இந்த புண்ணிய வாழ் சந்திர தான் இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது சொன்னாள் நம்ம நாளாக தாமிரபணி தீவிரத்தில் இங்கே பெரியவாள்லாம்ங்க சக்தி தீட்சுவாள் வா பிதா இஞ்சதீட்செலாம் வருவாள் அவள் யோக்கியத்தை பார்த்தா இஞ்சி வச்சா இழக்க முடியாதுன்னு அவள் எத்தனை யோகியத்தைன்னு கண்டுபிடிக்க ஒத்துரால முடியாது இறக்காட்டாலும் சொல்லுவாள் அவன் கேட்டு சொன்னாங்க இப்படித்தானா உடனே செவடி எடுப்பாள் உடனே இப்போ மருந்துகள் இருக்கும் புஸ்தகம்னே உங்காத்துல இருக்க எங்காத்துல இருக்கிறது உடனே எடுத்து காட்டுவெல்லாம் அங்கே இருக்கிற பெரியவாள் பார்த்து நெல்ல வாழும் இல்லையா நெல்லத்தை பார்த்து சந்தோஷப்படுவாள் சில பேர் புரட்சியான பார்த்த உடனே இந்த சுவானம் ஒண்ணு கொண்டு பாத்துக்கிறா போல பாத்து பண்ணேன் என்னதுக்கு அப்படி பார்த்துக்கணும் சந்தோஷமா இருப்பா அவங்க இவ்வளவு தெரிஞ்ச வாழ்லாம் இங்க இருக்காள் அவரு சின்ன இஷ்டியா இருந்தாலும் ஆண்களான வேத வித்துக்கள் கூட இருக்காது உங்களுக்கு என்ன குறைவு சொன்னாள் உடனே தர்மபுத்திர்த்திச்சாள் நலன் வந்து கஷ்டப்பட்டான் தர்மத்துக்காக சத்தியத்துக்காக சொன்னேன் புண்ணி ஸ்லோகனுடைய கதையை சொல்லணும் என் கஷ்டம் அதனால நீங்கணும் சொல்லும் போது நாள் அந்த கதையை கேளு நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்கி ராஜ்ய லாபங்கள்லாம் கிடைக்கும் சொல்றேன்னு ஆரம்பிச்சோராமே ரஜுபலி பன்னோ குணை பஸ்வோவிதான மூர்தி தேவீராஜூ நாதீ விசத தேசத்திலே வீரசேனன் ஒரு மகாராஜா அந்த மகாராஜா அவனுடைய உள்ளே நலன் ஆரம்பிக்கிறா அந்த தேசம் அந்த குலம் அதையும் காட்டாலே நம்ம பாபம் போகுமா காதாலுணியம் கண்ணால பாத்தா புண்ணியம் வாக்கால சொன்னாலிவா சொன்னாபூர் சொல்லிவிட்டா போறும் மகாதேவான்னு சொன்னாபூர் கோவிமஹி தோஷம் போயிடும் கோட்டி துஷ்டஸ்திரீயினாலே ஏற்பட்ட தோஷங்கள் போயிடும் கோட்டையோத்யான அகமியாக சத்திய பிரளய்தி மகாதேவேதி கீர்த்தனா மகாதேவ் மகாதேவ் மகாதேவனி மகாதேவ் மகாதேவானே இருப்பாள் என்ன பாபம் அளவே இல்லை அப்படி வருஷத்தி பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தான சகலட்சியங்களும் உண்டாகும் சாதுக்கள் நல்ல நாமாவே சொல்லிண்டே இருப்பாள் அந்த பகவன் ராமா காதில விழுந்தாலே போடும் அது மாதிரி ஸ்ரேசு நல்ல விஷயங்கள் காதல காதல விழுந்தா சொல்றவன் கேக்குறவன் எல்லாருக்கும் புண்ணியம் அதுக்காகவே இந்த வம்சங்களை பத்தில்தான் சொல்றது காதால கட்டு புண்ணியம் நமக்கு நல்ல சூரசேனன் வீரசேனன் மகாராஜா நெச தேசத்திலே புண்ணஸ்லோகன் அவனுடைய புள்ள நலன் பெயர் அவன் அஸ்வசாஸ்திரம் நன்கு படிச்சவன் அவன் குரு சோனி குதிரையை அவன் கையில கொடுத்தா சவுக காட்டினான் அந்த மந்திரத்தை ஜெபிச்சா அது பறக்குமது அப்படி யஜ்ஞங்கள்லாம் மணினவன் வாரிவாரி தானம் பண்றவன் சதா புரத எப்போதும் நல்ல சதாச்சாரத்தோடயே இருந்தானா என்ன ஆச்சார பிரபு கர்ம கர்மம் நிறைய வேணும்னா ஆச்சாரம் இருக்கணும் தர்மம் இருந்தால்தான் தர்மசிய பிரபு ரச்சுதான் பகவான் அவன் கொடுப்பான் பலத்தை கொடுப்பான் செக்ரட்டரி மாதிரி சுவாமி காபாத்திலேயே கை நான் என்ன பண்ணிருக்க மாட்டேங்கிறாரு பணம் போட்டிருக்கியோ பேங்க்ல போட்டானா கொடுப்பேன் கரமாங்க தயாரா இருக்கு அப்படி இருக்கிற போது அவர் உனக்கு வந்து தானம் பண்ணல நினைக்கலாமோ சதாசீல தேவஜா தேவலோகத்திலே பிரீந்திரனோ அது மாதிரி பூலோகத்துல பிரகாசிச்சான் நான் நலன் அக்ஷப்ரிய சத்யவாதி மகாட்சோணி பஜி மகான் அட்சோகிணி பஜி அக்ஷபிரியஹா ரொம்ப பிரியமா சில வாழ்க்கையும் சீட்டாட்டத்துல ஒரு பிரியம் இருக்கும் எல்லாம் வைஷ்வியம் ஆட்டம் ஒரு வாசனை இந்த ஜென்மாவதுல ஏதோ அதுலயும் நல்ல வாழா இருக்காங்களேன்னு சந்தோஷப்படும் ஒரு முன்னாடி போது போகிறதுக்கு கூட பாதகம் இல்லை பணத்தை வச்சு குடும்பத்தை விட அடிச்சு பண்ணாம அது ரொம்ப அந்த ஆட்டங்கள்லாம் ிய சயவாதி சூதாட்டம் ஆடினாலும் சத்தியத்துக்கு மூடி பேசுறது இல்லையா மகான் சொல்றாள் மகான் ஏராளமான சைன்யம் எல்லா பாக்யமும் இருந்தது அவனுக்கு பிராமணான தெய்வமான நினைப்பனாம் பிரம்மண்யூரா பிராமணான தெய்வமான நினைப்பலாம் என்ன மகான்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா முச்சியூ கூட தாண்டி விடாம்கிறார் வேதவித்துக்கள் வாக்காள ஆசீர்வாதம் பண்ணி நீ நன்னா எடுப்பேன்னு சொல்லிவிட்டா போதும் பிராமணானாம் பிரசாதையை சர்வபாபை பிரமுச்சதே என்றார் மான்கள் அனுகிரகம் பண்ணிவிட்டாலேயான பெரிய மகாபிராய் சித்தம் சர்வப்பிராயஷ் சித்தம் என்றாள் பராசர பராசர ஸ்மிருதியிலே வேதத்தை நன்னா கத்து நின்றவன் பிரம்மண்யா வேதவிதி சூர அப்படி புண்ணியபிரோஷனாக இருந்தான் ஒரு மகாராஜா இருந்தாரு அந்த மகாராஜாவுக்கு தமயந்தீன்னு ஒரு பெண் தமயந்தீன் ஒரு பெண் தமன் தாந்தன் தமனன் சுவர்ச்சசன் இப்படி வந்து நூறு நாலு பிள்ளைகள் கடைசியில தமயந்தீன் ஒரு ஒரு பெண் இது சாதுக்களுடைய தமனர் மகவிஷியனுடைய அனுகிரகத்தாலே இவாள் எல்லாம் பிறந்தாள் இந்த குழந்தைகள் பிறந்த சரித்திரங்கள் அது மாதிரி ஸ்திரீ வந்து தேவலோகத்துல கிடையாதா மன்மதனுக்கு மேல ரூபமாம் அவன் தேசத்துல இருக்க ஜனங்கள் இப்படி அந்தந்த தேசங்களுக்கு வந்துட்டு போறவாள் இந்த தமயந்தியினுடைய ரூபத்தை பத்தி மல நடத்துல போய் சொல்லுவாடா அதுவும் சாதுக்கள் உன்சூக்கி போற பேத வித்துக்கள் அங்க போனேன் உன்சூக்கி போயிருந்தேன் பீம மகாராஜா கிரகத்திலே ஒரு கன்னிக்கையை பார்த்தேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு நலனடத்துல போய் சொல்றது நலனுடைய ரூபத்தை பார்த்தபடி தமயந்தீட்ட வந்து சொல்றது ஒத்துருக்கொத்தல் அது இங்கயோ அந்த தேசம் இந்த தேசம் இங்கேயோ இருக்கு ஒத்துருக்கொத்தர் பார்க்காமலே ஒரு அன்பு எரிப்போச்சு பால்யத்திலே இல்லை பால்யத்திலேயே ஒரு பிரியம் வந்துட்டேனா அப்புறம் அதை மாற்றவே முடியாது तयो र दृष्ट्कामो भूते रणद सददम गुणाने उरु उरु उरु कुरुरमേരി बोलुदे इबिबाट संदर्भतले पुरुष समानदन अलनडतले वंदि ब्रह्मलोकतले इंदतोन तरिच्छ गवाचम याजा பிரம்மலோகத்தில இருந்து நிசத்துல நலம் தோட்டத்துல படுத்துக்கானது அத போய் பிடிச்சான் அந்த நாள்லாம் மாம்சங்கள்லாம் சாப்பிடுவாள் ராஜாக்கள் சொல்லித்தது மனுஷிய வாக்குல பேசிது என்ன சாப்பிடாதே நான் உனக்கு ஒத்தாசம் வந்திருக்கேன்னாக்கம் ஒத்தாசம் பிரம்மலோகத்தில இருந்து வந்திருக்கேன் சொல்லித்தது எனக்கு என்ன உத்தாசம் பண்ண போறேன்னா நீ ஒரு கண்ணிக்கையே நினைச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளை நான் கொண்டு கொடுக்கறேன்னு பேசு பிரம்மலோகத்தும்சரிய நினைச்சேக்கறேன்னு உடனே இந்த உத்தாசியை அவசியம் பண்ணணும் அந்த பெண் யாருன்னு தெரியுமோன்னு நமையோ உடனே கல்யாணம் ஆயிட்டுதாவே நினைச்சோம்ட்டான் நிச்சயம் சாதிச்சுடும் உடனே அதை பிரார்த்திச்சா சகிகளுக்கு தெரியாமலை தோட்டத்துல ரெண்டு மூணு உடனே மனுஷிய வாக்குல பேச ஆரம்பிச்சது என்ன மனுஷிய வாக்குல பேசுறேன் நீ எந்த ஒண்ணு காட்டால் சமயந்தி நான் பிரம்மலோகம் நாள் என்ன ஒன்னு உடம்பெல்லாம் தங்கமா இருக்கேன் எங்கூர்ல தங்க தாமரை தங்க தாமரை தண்டு உத்தியோகம் ஆகும் காப்பாள் கொஞ்சம் அதிகமான சபலம் அதிகம் கொஞ்சம் அடக்கமா காப்பாது ஏன் வித்தியாசம் அவளுக்கு ரொம்ப நாள் சுட்சமா இருப்பேனா சௌகம் இல்லை கேட்பாள் சொல்லுவேனும் சாமான்யமான சாமர்த்தியம் இல்லை எனக்கு என்னை பத்தி சொல்லிக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல சொல்லிக்க நான் அஷடு ஆகினாரு சொல்றேன் ஏதோ நான் ஆத்மஸ்லாகம் பண்ணிக்கிறேன்னு நினைக்காது அவனும் தன்னை பத்தி சொல்லிக்கிற போது சொல்லணும் இல்லையோ ஒரு வேலை வரைக்காக வந்திருக்கிறவன் என்ன உனக்கு என்னென்ன தெரியும் எப்படி வேலை செய்வேன் என்ன பத்தி சொல்லிக்கிறாத்து தெரியது தெரியாது என்ன பண்றான்னு தெரியுமோ கைப்ப நான் அடிப்பேங்கிறான் பாஸ் பண்ணிருக்கேன்னா நல்லா அடிப்பேங்கிறானே பாஸ் பண்ணல அர்த்தம் அத பாஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படி சொல்றான் சில பையன் எஸ்எல்சி படிச்சிருக்கேங்கிறான் பாஸ் பண்ணிக்க கடைசியில விசாரியமான வேலையில கட்டிக்கா கூட அது மாதிரி சாமர்த்தியமா காரியத்தை நடத்தி மண் அந்த காரியத்தை நடத்திக்கிற போது அசடா போயிட்டான்னு அவன் அசட் இல்லையோ என் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் சொல்லாம போயிட்டு அசடா போயிடுவேன் சொல்றேன் ஒரு கவி மகாகவி ஒரு காவியம் வைக்கம் வித்வதம்சம் வித்வான்களுக்கு தெரிய மருந்தது அந்த காவியம் படிக்கலாம் ஞானம் இருக்கிறதா ஊட்ட மாட்டான் முன்னால அவன் பஞ்சகாவியம்னு அஞ்சு காவியம் படிக்கணும்பாள் அது படிச்சாதான் அவனை வித்வாராவை பத்துப்பாள் இல்லையா அவன் அவன் வாயை திறக்க விடமாட்டான் அத்தனை பஞ்சகாவியத்துல இது ஒண்ணு நைஷனம் ஒண்ணு முதல்ல ஒரு புஸ்தகம் எழுதினானா ஸ்ரீஹருஷன் அந்த புத்தகத்தை ஒரு வித்வான்களுக்கும் அர்த்தமே ஆகலை உடனே வித்வான்கள்லாம் ஒரு கமிட்டி போட்டாரு என்னடா இப்படி புத்தகம் எழுதிட்டானே இன்னும் பல புஸ்தகத்தை எழுதினானா என்ன பண்றதுன்னு உடனே அவன் அம்மாட்ட போனா இந்த ஸ்ரீஹருஷனுடைய அம்மாட்டியமா அம்மா நாங்க எல்லாரும் உங்க பிள்ளைக்கு நிச்சயம் நீங்க இருபத்தி ஐந்து சாதம் போடணும்னு ஆசையா இருக்காதுக்கா ஒரு எருமாடு வாங்கி கொடுக்குறோம் மலையாளத்துல இருந்து நல்லா போத்தா எங்க செலவுல நாங்களே தீனி கொடுக்குறோம் நீங்க தயிர் நிச்சயம் போடணும் என்னமோ நம்ம குழந்த நன்னா இருக்கணும் படிச்ச வந்துக்கா சொல்றாலும் வாங்கி கொடுக்க போடுறேன்டா நல்ல மாடா வாங்கி தட்டி விட்டா இருந்தாருமா நிறையா தயிர போட்டு சாத்தா போட்டா போட்டு ஒரு ஆறு மாசத்துலாம் மறுபடியும் இன்னொரு புஸ்தான் எழுதிருந்தா எழுதினதுதான் இந்த புஸ்தகம் எல்லாம் அர்த்தமாக முடியு கண்டுபிடிக்க முடியல அமைஞ்சதுல அதனால எருமத்தகிரி என்ன பண்ணுறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சாப்பிடாம இருக்க முடியாது பிராச்சீனமான ஒரு கதை சொல்றது நைஷதம்பரும் காவியம் எழுதிருக்கா அது வித்வான்களுக்கு பெரிய ஔஷதமா சொல்லபோது அந்த சொல்லிட்டுதான் கதபண்ணுமியாஷி புத்தி வசி பிரய தேஸ்வயு சமுதிரத்தை கட்டுல் காலா வச்சிருந்த லங்கைன்னு ஒரு பட்டனம் இருக்கு அந்த பட்டனம் மனு நினைச்சா இப்ப உன் கையில கொண்டு வச்சு விடுவேன் ராவணனோட லங்கையே உடனே இவனுக்கு ஒரு பயம் சந்தோஷம் லஜ பயம் என்னன்னா ராவணனை கொண்டு விட்டு விட பயம் சந்தோஷம் என்னன்னா காரியத்தை சாதிச்சு கொடுக்கற ஒரு பெரிய ஆள் நமக்கு கிடைச்சானேன்னு சந்தோஷம் லஜ்ஜே கல்யாணத்தை பத்தி பேசறதால லஜ்ஜே தீரிதா பத்திரதே நே ரீஜ்ஷ்டா ஜதபான பத்ரதே நே ரீடா ஜா ஜான லஜ்ஜ வேற லஜ்ஜனா குழந்தைகள்லாம் சம்பூஜப் படுவாள் யோ ஸ்திரீகளுக்கு லஜ்ஜதானே தெரிய போச்சுக்கணும்னா ஒரு லிஸ்ட் கொடுத்த வித்யா தீர் ஜீபுதா சாவ சத்ய தீர் கங்கா தீர் மலினமனத தானதீர் தனிய லயா பசகம்ாழய விதாஜி சாவ சத்தி கங்காதி மனசா வேதா தீய வச்சிருப்போம் அறியா கழுத்த விட்டு கேட்டுல ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் எல்லா விஷயம் அச்சியும் வச்சு வேலை செய்து விட்டுடுமா என்ன மனசை பொண்ணு உருட்டுமா சுவாதி பொன்னேனே பொன்னேனே ஆமரணா பிரச்சனம் பாபம் கட்சேஸ்வரியம் எல்லா போகியங்களும் சகலவகதியை ஆரிஞ்சிருக்கும் ஆறு பண்றாழோ பக்தியோட சகலாகியங்களும் இருக்கும் இல்லே மத்தம அவேதஸ் புரங்கு சபிரஷா சிவபூஜா விசேஷ் பலன்கிற பரமேஸ்வரனை ஆராதிக்கிறதுக்கு பலன் சொல்லி புரியும் சிவாஜு சொன்னாபூர்மே திருமூணு திருமந்திரம் நந்திகேஸ்வருடைய அவதாரம் நந்திகேஸ்வருடைய அவதாரம் அவன் மூவாயிரம் வருஷம் ஜீவிச்சிருந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்க திறந்து ஒரு பாட்டு கிட்டு சுத்தாண்டு அதுதான் ராஜாஜியும் சோமூன்னு சொல்லிவாலும் ரெண்டு கல்வச்சரி பிரதானம் கேட்கணும் எல்லா குடும்பத்திலும் எல்லாம் இருக்கும்பராதத்தாலே சைஷி ஐஷி மாசங்களில் குடும்பத்தில் இருக்கும் தலை வணிகம் தலைக்கும் சிமர் போவும் வீட்டுல சூரியன் கட்டாயம் தலைவலி இருக்கும் எனக்கு தெரியலேன்னு போகல இருக்கிறோன்னு சொன்ன அர்த்தம் ஆராதிக்கணும் ஏகலிங்காச்சனம் பண்ணுவார் மகாட்சேமத்தை குடும்பத்தில் ஏகலிங்க அச்சன பண்ணுவார் மகாலிங்கத்தீரேஷி சாலகிராமம் கணநாசம் அப்படி பண்றது ஏகலிங்காச்சனம் பண்ணுவார் கூட பூஜை பண்றது அவன் நைவேதியம் பண்றது நைவேத்தியம் பண்ணுவார் வந்து பரமேஸ்வரனை ஆராதிச்சா சங்கரன் ஆராதைய பரமேஸ்வரன் ஆராதிக்கிற கிரகத்துல சக்கல பாவபோக்கியங்களும் இருக்கும் ஒரு விதமான பறவை இருக்காது ராமா விஷ்ணு ராமா இருக்கேன் சரியாளுக்கு ஒண்ணு வித்தியாசம் வைபோகத்தை சொல்லி இருக்காரு திருமந்திரத்தில் பண்ணிவிடும் அரியோட கூடுங்கிற கம்சத்ரம் பத்தத்தில் உத்தரவாஹினி இது எல்லாம் எப்படி தாமிரபம் வடக்கு நோக்கி போராடும் போராட்டத்தில் காவேரித்தரவாஹினி அசீதி கிருஷ்ணாங்கிருஷ்ண பலம் அதுக்காக எங்க பெரிய அந்தூர்ல சம்பந்தம் பண்றது பொண்ணு அந்தூர்ல கொடுங்க அந்தூர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தாத்தா ஸ்நானம் கிடைக்குமே உத்தரவாக குழந்தை பார்க்கணும் போனா உத்தரவாகி ஸ்தானத்துக்கு போகலாம் எண்பது மைலுக்கு நாராயணன் தாழ்ந்த வேத்தரவாஹினுடைய பதினாறாவது பக்கத்தில் திருவாரூரின் போவாங்க கோவில்களை ரொம்ப புறம் ஆகியோம் கோவில் நடத்துற பெருமை ரொம்ப அச்சிமா நடத்துறாரு நம்ம புறம் ஆகியோம் ரொம்ப ஓய்வு நம்ம நானும் தான் விஷயமா இருக்கிற தர்மத்திலேயே சிந்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா இப்போ எல்லா மடங்கள்டும் நடக்க எல்லாரும் முயற்சி தர்மம் போயிடும் நாம் பாட்டு பூஜை பண்ணிட்டு போறா அதுவும் தர்மத்தை பிரச்சாரம் பண்ணோம் அப்படி ஒரு வேகம் ஏற்பட்டுருக்குமே பிரசாதத்தை நூற்றி எண்பத்தோரு கழிவை நூத்தி எண்பத்தோரு மதன் விஸ்வபுரஸ்தான் எழுதிட்டார் முப்பத்தி ரெண்டு வயசான சன்னியாசம் பண்ணிட்டு பாஷ்யம் எழுதினா பதினாறாவது வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு மட்டும் ஆசிரியர் ஹிமாச்சலம் காலால நடந்து வேதாந்த பிரசாரம் அத்ய வித்யா பிரசாரம் அதுக்குள்ளே அந்த பதினாறு வருஷத்துல இப்போ எத்தனையோ ரெண்டாயிரம் வருஷமாச்சு ஆச்சாரியால அவசரிச்சு இன்னைக்கும் வேதாந்தோம் ஆச்சாரியா சங்கரா பண்ணிட்டு போயிட்டாங்க பிள்ளை ஐசி வந்து பதினாயிரம் பேர் வந்திருக்கா பிள்ளை கொண்டு காரில போட்டான் எல்லாரும் போய் அது பயிற்சியா கொண்டு காரில போட்டு அது காலை கடிக்கக்கூடும் அச்சர்கள் நீங்க கூட்டு கட்டாள என்னன்னா அனுபவம் பண்ணணும் வயசாச்சு வேதானலிகச்சனீக்கரம் கதஞ்சிது என் பொழுதுக்கு வேதாத்தியனம் இல்லாம உண்மையா பூட்டானே என்ன அழுதாளா என் பொழுது எம்எ படிக்காம பூட்டானே என்ன அழுவன் இஷ்டவேதானு கதஞ்சிது வேதாத்தியனம் ஆனாலே ஒரு விருப்புகள் தெரியாது முய்ச்சி எழுதி சாப்பிட கூப்பிட்டா வரதில்ல சில பேர் அஜயம் பண்ண மாட்டான் படிக்க மாட்டான் சாப்பிட உட்காந்து அப்படி ஒரு பூசே கதாச்சின் சாப்பட்சிகாரி சொன்னதாக ஒரே ஒரு துக்கம்னு அழுதாடா என்ன குழந்தைகள்லாம் இவனை விளையாடுவான்னு கூப்பிடுவார் வரமாட்டான் அதுக்காக அடிச்சு முதுக பாருங்கிற நீங்க கிடக்குரோஷிபாதவர்க அடிக்கிற வயல சிரி ஒரு அடி அடிக்கப்படாதா இப்படி கோபம் கூட வரல இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டோமேன்னு அழுந்தார் பரமேஸ்வரன் ஒளியோ ஆச்சாரியார் அழாதீங்கோ அழாதீங்கோங்களாதிங்கன்னா வா காப்பாடா குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்களா ஜடம்னு எல்லாரும் கூப்பினாள் நாங்களும் ஜடன்னு கூப்பணும் ஆச்சாரியால் ஜடான்னு கூப்பிட்டாள் உடனே குழந்தைங்கிறது ஜடம் இந்த ஷரீரமாக்கம் நான் சேதனாக்கம் உள்ளே இருக்கேன் ஜடனல்ல ஜடம் இந்த நானா இந்த மேல போட்டு நினைக்கிற துணி கூட்டு எல்லாம் நடந்து போல ஆச்சாரியாவா காலால நடந்து பதினாறு வருஷம் எதத்து மூக்க நடந்து இஞ்சம் வேதத்திரட்சிச்சோ யமமோ வேதமோ அக்னிபுரிய பாரமாலே அக்னித்தாமணியாதிமோயம் பரமேஸ்வரங்கரமேஸ்வருனுக்குதான் தான் கொஞ்சம் கரச்சுட்டா போதேஜி கர்மா நூறு வயசு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும் அக்னிஹோத்திரம் பண்ணாதவாள்லாம் உன்னை பார்த்து கரையர நம்பி சொல்லிப்பது வேலை அவா பாபங்கள்லாம் போடுமா அக்னிஹோத்ர்த்தாவேஹி கர்மானி ஜீவிஷே சதம் சமாஹா ஏவன் துவை நானியசேதோஸ்தி நகர்மாலிபிய நரே ஊட்ட ஒருவிதமான பாபங்களும் கிட்ட வராது புண்ணியபுருஷால தரிசனம் பண்ணவாள்லாம் வந்து அஞ்சுருவாய் து சொல்ல ஐஸ்வர்யம் உள்ளவன் தானமாக தீர்த்தத்துல தன் பாப்பத்தை வருமான ஆபாதம் மத்தமும் உள்ள பார்ப்பார் பகவத் சரணத்திலிருந்து மங்கள முகம் திருவிட்ட பதியும் உள்ள பார்த்துண்டே இருப்பார் அதனால வாழ்க்கை பாபம் கொஞ்சம் கூட கிட்ட அணுகாது என்ன பாருவோம் இருக்கா பருவம் லஜ்ஜியாக தீர்ப்பாளுக்கு பெரிய கங்கை பெரிய பாப்பகமான சாசனம் லஜினாலே கல்யாணத்தை பத்தி சொன்னதுனாலே இந்தியா கொண்டு குடுத்துறேன் ராவணனு பயம் ராவணன் வந்துடும் பயம் சந்தோஷம் காரியத்தை சாதிச்சு பெரிய ஆள் ஆம் தானே கல்யாணத்தை பத்தி சொல்ல வேண்டியா அதுல என்னால சொல்லுவேன் அவன் கல்யாணம் குழந்தைகளை சொல்லுவாள் சொல்ல மாட்டா என்னப்பா என்ன பண்ண போறும் எல்லாத்தையும் ஒரே சோகத்தை சொல்லிவிட்டா மய மதியமயம் மதியம் லங்கா என் மனசு லங்கை கல்லே நாள் லங்கை சிக்கலே அப்போங்கிறது அது புள்ளியே இருக்கு முதல்ல லங்காமயே அப்படி திரிச்சு சொல்லணும் யார் ஓணும்னாக்க அதுக்கு பதில் சொல்ற போது சேர்த்து சொல்லிட்டு மதியம் நலன்கிறது லாலா ரெண்டுமே வித்தியாசம் சேதோ நலம் காமயத்து மதியம் நலனிக்கிறது மனசு நாள் நலாபாவே கிங்கரிஷ்யசி நலம் கிடைக்கலா என்ன உடன போறேனா சேதா நலம் காமயத்து மதியம் நானிய கிஜசால அனலம் காமயத்தளா அம் பிரியாமி நளங்கடகேத்தோங்கமீயம் சேத்தோனிஜாஜ சொன்னாஷன்னு சொல்றது அவர் ஒரு டெட்டில சொன்ன நெஞ்சத்தை சொல்லித்தலை இந்த நேரம் தப்பு பண்ணாம என்ன சொல்லுவேன் அது மாதிரி உங்க குளிக்கலாமோ டாக்டர் போய் நெஞ்சத்தை சொல்லி அது மாதிரி என்ன பண்றது என்னுடைய பிராணநாதன் நலன்தான் சொன்னார் சொல்லுவது நலன்தான் போய் முடிச்சு நீ அப்புறம் ஏதாவது எங்க அப்பா சொன்னா அம்மா சொன்னா காக்கா கொடுக்க பறந்தது ஆகல இப்படிதான் சொல்றது வரதட்சணை கொஞ்சம் குழந்தைன்னா பொண்ணை பொண்ணு தீமான அந்த பண்ண பத்தி தூரிச்சு எழுதுறாங்க பிரிஞ்சு தலையில விழாத நீ உங்களுடைய கல்யாணத்தை போய் கிடைக்கிறதுக்காக சொல்ல சொல்லாத இன்னும் தார்மாரா இல்லையா கொஞ்சம் பெரிய கஷ்டமா இருக்கு அது மாதிரி கல்யாணங்கள் நின்று போன கல்யாணம் நடத்தி இருக்கிறதுக்காக எழுந்து நானூறு மயில் போயிட்டு திரும்பி வந்தேன் நீங்க தண்ணி நாள் தம்பி கடைசியை தம்பி ஆகும் அப்படியே வர முடியும் நின்று போன கல்யாணம் நீங்க வந்தா பண்ணிக்கிறீங்கன்னு கிடைக்கிறதோ ரெண்டு பேர் அதுக்காக பண்ணம் போயிட்டு வந்தேன் கார் போயிட்டு தாண்டிட்டு போகிறாங்க கார்னு அவன் மனசாட்சிக்கே விரோதமா நீ இப்படி பண்ணி பொண்ணை கொடுத்தா நன்னா இருக்க வாங்க போய் எல்லாம் நினைக்கலாமே தோஷம் இந்த ஜீவ தோஷங்கள்லாம் ஈஸ்வரானு குணானு பகவான உள்ள பார்த்தாதான் இந்த தோஷங்கள்லாம் போகும் இல்லாம இந்த விஷமங்கள்லாம் சாரமத்தும் இருக்கும் போகாது உள்ள பகவான பார்க்க பார்த்தம்னா இந்த மோதிரம் கிடைக்கணும் இருக்கல வழக்கு வந்தா தான் கிடைக்கும் உள்ள இருக்கிற தோஷம் போகணும்னா பகவான உள்ள பார்த்தா தான் போகும் ீவாத்தரும் துண்டலம் மந்தா கௌஸ்ரீ அரிக்க வனமான காஞ்சாலம் ஆமாம்தகவத்தை ரத்னிதம் மகரகுண்டலம் ஊர்வத்திலம் பத்மேற்ற மந்த விதமானதுபுஜம் சங்காத்யுமம் வரமாலை கௌஸ்துமம் ஜீவத் சீதாம்பரம் ரத்ன கங்கனம் ஸ்வர்ண காட்சி திவ்யூபுரம் கல்யாண நூற்றி விக்கிரம் யார் என்ன பேசணா எல்லாம் காதல விழுதுங்கிறார் எனக்கு அதெல்லாம் நீ போதும் உள்ள பார்த்தா தான் ஜீவதோஷம் விலகும் பண்ணி நகரம் இருப்பது கல்யாணம் காட்டிய விஷயங்கள் சொல்லுவது நீ யாரு பேச்சியாக கேட்டுன்னு அப்புறம் மாட்டேன்னு தான் பெரிய இடத்துல போய் நான் சொல்லி நான் வந்து அவமானத்தை அடைய முடியாது போய் ஏற்பாடு பண்ணிவிடாமாங்கிறத அவன் சொன்னான்றத சொல்ல மாட்டேங்கிறது புரோக்கர் வேலை செய்கிறா போல செய்யணுன்னு இந்த அம்சம் அவன் பெரிய புரோக்கர்கள் வேலை செய்வோம் பாருங்க பெரிய கிராமங்கள் ரொம்ப மங்களா வாங்குகிற விஷயத்தில் மெட்ராஸ் மகாராஜா அவசர் விற்க போகிறார் மங்களா உங்களுக்காக ஒன்றா வாங்கி கொடுப்பேன் ஆனால் அவர் விற்கிறது என்னும் தீர்மானமாகல என்ன சொல்லுவான் எந்த நீங்கள் வாங்கி கொடுக்கணும் ராஜா அவருக்கு அங்கே போய் அவர் வாண்டானுக்கா தண்ண வேலையில் என்ன போய் சொல்லுவான் ரா ராஜாட்ட போய் அப்படி சொல்லுவேன் சொல்லணும் தான் நான் போய் சொல்லுவேன் அப்புறம் நீர் மாறி போடக்கூடாது சொல்லி அங்க சொல்லி இங்க சொல்லி கடைசியில் உங்களா வாங்கி கொடுவோம் பதினாயிரம் ரெண்டாயிரம் வாங்கி கொடுக்குறேன் போட்டவன் இன்னும் கட்டடத்துக்கு கொடுக்கறதா போல என்ன போய் அவன் அறுபது வருஷம் வில்லங்க சர்ட்டிவிகட்லாம் வாங்கி கொடுப்பான் நான்காக முடியும் ராஜாவை போய் ஒரு மகாராஜா விற்கிறவரை போய் அறுபது வருஷம் நீ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு வில்லங்க சர்டிவிகேட் வாங்கி கொடுக்கணும்னு காக்க முடியுமா அவங்க காப்பான் இருந்தால் நான் பேச முடியும் அது மாதிரி ஓகரா இதுக்கு மேல சீடா போல அம்சம் அப்படி சொல்லி ஆரம்பிச்சு வழி பராபரோது பல விஷயங்களை சொல்லினபரா பேப்பர்ல நாலன் படிச்சின்றதுக்குது என்ன பத்தி போய் சொல்லாதேன்றாங்க நான் கேக்குறேன் எவரே படிச்சது நம்ம கரடி ஹோட்ல அப்ப போய் நடுப்பர போய் சொன்னவன் பேப்பர் படிச்சதே கடைசில போய் உட்காரமா போய் தான் அவ்வளவு வந்து அப்ப என்ன சொல்லிய பாருங்க நால காலம்பரே தா காரோட ப்ரே நீங்க வரணும்னு சொல்லிய பாருங்க இவன் காலடியே வந்துட்டாதது காலம்பரே 2 மணி காரில வந்து நின்னேன்னாமா அவசரப்பட்டு காரியம் நடக்காம பண்ற தேவையா தாமசிச்சு காரிய சித்தி ஏற்படுற தேவையா யோசிச்சு பாருங்க பே கல்யாணம் சிலருக்கு பேசு பேர் பேசும் அது மாதிரி பேசிட்டு இருக்கான் வீத்தமுபய கிம்மாசி வததி நலேசம் பாரமனு சுத்தஞ்சா விழம்பரமணோசிலே ி பாத்தியா என்ன கடைசி பேசல் இந்த சந்தர்ப்பத்துல பின்னாடியே கேட்டுட்டே வந்தது என்ன சொன்னா என்ன என்ன சொன்னால் என்ன இந்த புருஷா ஒரு காரியம் ஆகணும்னா மனசுல ஆகணும் நன்னா அதான் தாமசம் ஷரு காரியம் தாமசமா அதுக்கு வேற ஒரு காரணம் இல்ல அவன் நல்லா நினைக்கலு அவா மனசில் நினைக்கலாம் காரணம் மனசில் நினைச்சா போறோம் ரசித்தான் கூடிய பட்டாள் மனசில் நினைச்சா போறாதான் நீ வாரி கொண்டு கொத்து எல்லாத்தையும் நிஜமான நாள் ஆமாள் மாதிரி நினைக்காம இந்த சந்தர்ப்பத்துல ராஜா என்ன பீம மகாராஜா வச்சுட்டான் கல்யாணத்துல எல்லா தேசத்து ராஜாக்களையும் ராஜகுமாரையும் தெரிவிக்கிறது யாருக்கு இவன் பிரியம் இருக்கோ அவர முடியும் சமாச்சாரம் வந்தது வழியாக அதனால புரிய போயிடும் மாச கணக்கில் வைக்கிறது இப்படி ராஜாக்களுக்கு எல்லாம் இடங்களை கொடுத்து உபதிச்சு வைப்பான் பறந்து போனான் நடந்து போற போது நடக்குமன் நாலு பேரிலும் விமானத்துல பரப்ட்டு ஆகாஷ பார்த்தமாறத்தில் அவருக்கு வெளிநிலை கல்யாணம் பண்ண பாருங்களோ அனுமதி அசி நளம் சதோதனாட்சித்தூ அசிநலம் சதூ நடுவழியில தீர்ப்பத்துல போய் ஆச்சோமான் தேவர்கள் விமானத்துல ஆகாசத்துல ஒரு ரொம்ப அழகு அவள் சந்தனம் காயாதுல அழுக்கப்படாது இல்ல ஞானம் பண்ண வேண்டியது இல்ல ஒண்ணு அப்படி ரெயின்ல போறவன் மர்மதம் தான் அதனால எப்போதுமே இருக்கலாம் வாழ்க்கை அவ்வளவு வசதி அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டினம் ரூபதே நேர நேர வந்திருப்பது போல் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவன் போனாமல நம்ம கிழத்துல விழாது நலனுக்கு தான் முழுமே உடனே ஆகாசத்துல இருந்து கே ராஜம் குப்தி எங்களுக்கு ஒரு உத்தாச நீங்க பண்ணணும் நாளாம் அஸ்மாபி நரோத்தமா அஸ்மாக அஸ்மாக என்ன பண்றது வரும் <S appreci PTSD> <Holy cow>. நட நாலு பே உத்தர வரிக்க முடிய சிபார்சை பண்ண முதல் ஏன்னா மாணவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுல தீர்மானம் பண்ணி இருக்கிற போது இந்த ஆசையோ உங்களுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் நியாயம் போச்சோம்னா அப்புறம் வரவேற்கணையில தொடர் பண்ணலாம் திருச்சியா போச்சோம்னா அப்புறம் அவன் கையில பணம் இல்லையா நான் பணத்தை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி ராஜாக்கள் தாருமாறா வேண்டாலும் போய் ஐசி வந்தாரு அதுக்காக சொல்றேன் விரோதமான கல்யாணம் இது போய் கே கே தேசத்துல போய் பண்ணிட்டா கே இது விவகாரங்களை பாருவான் கை கை யாரும் சுந்தரவல்லாம் வந்தது விராட்ட பிறந்தாலும் வரப்பை அவனுக்கு வந்து அந்த ஊக்கம் உய்சி பண்ணுவேனா வந்து போறேன்னு சொல்லிவிட்டேன் நடக்க வேண்டாமா சத்தியத்துக்கு வார்த்தவன் தான் போறேன் ஆனா சுரட்சிதாஸ்வானி நீங்கள் இருக்கிறான் அந்த புறமாச்சே பதினாயிரம் மில் காவல் இருப்பனே நான் என்னமா போவேன் கம் சுரட்சிதா நிவேஷ்மா நீவேஷ்டும் கதமுத் நாங்க ஆசீர்வாதம் மற்றும் போனாளா பிரவேட்சசீதி நான் சொல்றேன் போனானா இந்திரன் தேவத்தில் சிரித்தா அப்புறம் என்ன தானா நடக்கிறது போற பத்தாயிரம் மீதி காவல் அலங்காரம்ன்னிட்டுல ரமயமான ஆசனால் மனுஷத்துல ிருந்தான்து அத்தனை பேருந்த விழு என்ன ஏழு இருக்கலாம்னு கூடலேருந்து sırvideo視า devenir gesch நட沒 Repeated when you turn away trump was on הח centimetre because if you need an hour you, will draw your brain or jam shahap them or Jim, will carry your brain and we don't stand or do that when something runs on the other side you walk out of the way out so he doesn't fear Titanakshadangshadangshadχue itations adjatatadhyadharhida பாரதமே அதுல என்னம்னா அந்த அசுகள் இங்க வரமாட்டேங்கிறது அதான் இங்க வந்தா தேவையோ நீங்களா போய் சொல்லுங்க நாலு மணிக்கு ஒரு வாழ்ந்தாலும் உட்கார பண்ணுவா உட்கார பண்ணுதா சொல்றா அவாளுக்கு பார்த்ததே அஞ்சு சொல்லும் வந்து வந்தீர சிகிச்சைக்கு வர ஆத்ம சிகிச்சைக்கு வந்திருக்கேன் கைகே தர மாட்டேன் ஆரம்பிச்சு சொன்னா கல்கத்தாவில போனா ஜுரம் தேவையா போடும் கற்க போன சரீரமே தோன்று தேவனையா போகுது எல்லாரும் ரூபத்தை பார்த்து திரவிச்சாங்க அழகா இருக்கேன்னு கேக்குறாங்க ேல்களெல்லாம் காவல் இருக்காளே இப்படி நீங்க இத்தனை பேர்களுக்கும் தெரியாம உள்ள வந்தேள் காட்டானாம் நாளம் மாம் வித் கல்யாணிதம் ஹே கல்யாணிதமேஞ்சீ கூப்பி இந்த வார்த்தையை கல்யாணின்னு அவன் பேர் இல்ல மேல இருக்கேங்கிறார் ஆச்சரியப்பட்ட தேவதற்கேன் இந்திரன் மருமன் அன்னி நாலு பேருந்து விமானத்துல வராம்பரத்துக்கு அவா உத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக நான் தூதர் வந்தேன் உங்களை நான் மனசனால வலிச்சுட்டேன் தேவதைகளுக்கு விரோதமா நடந்தா கையத்தால முடக்க முடியவாளுடைய அவளுக்கு விரோதமா நடந்ததா இல்லாமல் நான் பண்றேன் இல்ல என்ன பண்ணுவேன்னு காட்டா ஸ்வயம்பரத்துல நான் உங்க கருத்துல மாற போட்டா அவா என்ன பண்ணுவேன் யாரையாவது வரிக்க வேண்டியது மனசுக்கு பிடிக்கவாங்க நான் இங்க தான் புடிச்சிருக்கேன்னு கருத்துல போடுவேன் குழந்தைகளை ராஜனத்தில் எங்க தாதா வந்து இல்லையே சொல்ல சொன்னா ஊர்லே சொல்ல போய் வாஜினா ஒரு மாதிரி பிறந்த மாதிரி சத்தியம் பேசிட்டு தானுவான் நான் சொன்னேன் அவன் இப்படி சொல்லிவிட்டா என்று சொன்னாள் அவளுக்கு இப்படி சத்தியம் பேசினானு சந்தோஷம் என்ன சொல்லுவான் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டா புரியும் பரமேஸ்வரன் இதுவரை அவராக பிரிச்ச அப்புறம் இந்த அஷ்டி வாரம் தலை எதிராக உதிரும் வார்க்கு நோடே தலை கண்டித பரமேஸ்வரன் அப்படின்னு ஈஷானோ ம்ம ஆய மாத மாச ஆயுஷா சதாபி மணி பண்ண ஒன்று விதேஷனே இல்லை குத்தி கிடைக்குது பத்து அதிகம் கிடைக்குது புதியவரத்துல அஞ்சு நாளும் உட்காந்துருக்கு ஆசனத்துல ஏ காலத்துல நம்ம பாசா அவளுக்கு தெரியாது அவாட் மாதிரி வர போறான்னு பஞ்சுல்ியஞ்சலூத் அவீதி உடனே தேவதையுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்மெல்லாம் பகர்ந்து எவ்வளோ தெரியல மனசா ஜீவான என் மனசு கண்டு தேவர்கள் நலன் யாருன்னு காண்பிச்சு கொடுக்கணும் நான் மனசனால வலிச்சுட்டேன் நலனே நான் இனி மாறமாட்டேன் இது மாதிரியான என் அண்ணத்துக்கு பலன தேவர்கள் தான் கொடுத்து சந்தோஷ பண்ணணும் ஆசிர்வாதம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிற மக்காரமையினா ஏதாவது காண்பாண்டிச்சுட்டா தங்களுடைய அபோ பலத்தானே அவளுக்கு கவித்ர மாலை வாடி இருக்கு ஈஷன் சந்தன காஞ்சி இருக்கு உடம்புல வேறு இருக்கு வேலை கால் பூமி ஆட்சி நாலு பேருக்கு கால் பூமி ரேதமன்விதேஷ சூச்சித நமக்கு சொல் இருக்கு நலனுக்கு இதெல்லாம் பார்த்து நலனு தெரிஞ்சு கைஷதம் வரையமாசை ப கழுத்தில் போட்டாய் ச என் கழுத்தில் மாலையிட்டேயே என் உயிருள்ள மட்டும் உன் மனசுக்கு விரோதமான நடக்க மாட்டேன் உன் கையும் வரமாட்டேன் வே மாட்டே மட்டும் எட்டு வரம் கொடுத்தாலும் அதுக்கு நலனுக்கு என்னென்ன வரம் கொடுத்தான்னா தேவேந்திரன் முதல்ல யில தேவர்கள்லாம் கண்ணுக்கு தெரியறோம் உனக்கு நாளா தவிர பாக்கி யஜ்ங்கள்ல நேர பார்க்க முடியாது தேவதைகள் சாமானியமா எல்லாரும் தெரியும் உனக்கு பிரத்யமாய் நீ பண்ற யஜ்னத்தில எல்லாம் தரிசனம் யஜ்ஜத்துல சத்கதி நரக்காதி யாத்தனை இல்லாம அனுகிரகம் பண்றேன்னு இந்திரன் அப்படி ஒரு ரெண்டு வரணா கொடுத்தான் அக்னி பகவான் அக்னிராத்ம நலம் எங்க நினைக்கிறாரோ அங்க தீ பிடிச்சுக்க முடியா பண்றேன்னா அக்னி ஒரு வரகுல தீ வரணும்னு நினைச்சா உடனே தீ அப்படி அனுகிரகம் பண்றேன்னா அதையும் தவிர்த்து ஏதிர்மயமான லோகங்கள்லாம் கிடைக்க முடியாதும் ஆசீர்வாதம் பண்றேன்னு இப்படி ரெண்டு வரணும் கொடுத்தான் அக்னி ரெண்டையும் தர்மதேவத்தையான யமதர்மராஜா அனுகிரகம் பண்ணும் ரொம்ப நல்லா சமைச்சா நல பாக்கம் சொல்லுறாங்க நீ போட்டு பூ மாலை வாடவே வாடாது கஷக்கினாலும் வாடாது மாறாது அது அந்த வாசனை போகாது அது மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி இப்படி ரெண்டு வரணும் இதெல்லாம் வந்தவாளுக்கெல்லாம் சொப்புறம் மாதிரி இருக்கு தங்களை வரிக்கல வருத்தப்படலை நலனுடையசக்கி அவ வரிச்சதுத அழகு வந்து இது செல்லாருமே சம்மதிக்க விட்டாள் கல்யாணமாக சில மாதங்கள் வடித்தாள் தேவர்கள் போற போது இதற்க விமானத்துல கவி எனக்குரம் ஆயிட்டேன்றிக்கலனை வரிக்கிட்டால் எங்களை வரைக்கும் ஒரு மனுஷன வரிச்சால் தேவர்களை விட்டு விட்டு சம்பந்தம் இல்லாத கேஸ்ல வசாரத்து வாங்கிட்டு பேசணும் நலன் திவ்ரூபவான் வரிச்சான் தேவதைகளை விட்டு வரிச்சாள் இருக்கட்டும் அவளையும் அவனையும் திரிச்சு வச்சுதான் சம்பந்தம் இல்லாத துவேஷத்தை அடைஞ்சான் ஒரு மதம் சொல்லிட்டு போட்டான் அவளுக்கு ஏதாவது தீங்கு பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு மேல நூறு மடங்கு நீ தீங்கு அடையவே உனக்கு கருதல் வரும் சொல்லிட்டு போட்டாள் கல்யாணமாய் நலம் தமையோட பரப்பு போட்டாள் தேசத்துக்கு போனா கலியுகை தமிழர் நாட்டு சென்னையோட கூட இரண்டு வருஷ காலமாய் அந்த நலனுடைய நகரத்தையே சீடி போலீஸ் வாட்ச் பண்றா போலே இருக்கான் ஏதாவது தமயத்தையும் திரிச்சு வச்சோம் அவன் அங்கு போய் சுகமா வசிச்சு இந்திரசேன்கிற பிள்ளை இந்திரசேன்கிற பொருள் ரெண்டு குழந்தைகள் பிறந்து நலன் ஆனந்தமா தமயத்தோட இருந்துருக்கான் பனிரண்டாவது வருஷம் வந்ததே ஒரு சின்ன குத்தத்தை கண்டுபிடிச்சானாம் தோன்றது தெரிச்சுங்கிறா கோட்டல சின்னது தெரிச்சுன்னா ஒரு பிந்து ஒரு நாளே கல்லு வாயில விழுந்தா அது மகாபாபங்கிற அத்தனை இருக்கிற பெரிய பசுமாட்ட பொண்ணா உபபாதகம் சாத்திரம் சின்ன பாபமா ஒரு பிந்து கல்லு வாக்குல விழுந்தா மகாபாபமா என்னத்தான் ஆடை போய் காத்துறது ஏன் கேளுங்கள் கவி ஏழ நாட்டு செடியோட கண்டுபிடிச்சா புராணாந்தரத்துல ஏழை நாட்டு செடி கூட என்ன ஏழை நாட்டு சென்னியா தகவலுக்கு அந்த சமயத்துல போய் பிடிச்சா என்ன தப்பு பண்ணாத்வாமூத்த சாயங்காலம் சாலம் வந்துட்டு அவசரப்பட்டு சந்தியாவந்த நாளான்னு என்ன பண்ண உண்டுக்கு போயிட்டு வாயை கூப்பிடிச்சுட்டு காலம்ன்ற பொழுது சுரங்கால சரியா அலம்பானே சந்தியாவந்தம் பண்ணிண்டானாங்க பின்கால சரியா அலம்பானே அந்த சமயத்துல போய் பிடிச்சிவிட்டானா வேள நாட்டு சனின்னு கிடையே எத்தனையோ பயமே அவனை எல்லாம் பிடிக்கிறதா இருந்தா சைனாவில இருந்து கொண்டு வர சனீஸ்வரனை வேள நாட்டு நம்மூர் சனியால பிடிக்க முடியாது இத்தனை பேர்களை இந்த ஒரு சின்ன தப்புக்கா வந்து பிடிச்சு